தலைப்பு மூன்று பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம் இவ்வுலகமும் இவ்வுலகத்திலுள்ள சராசர பேதங்களில் முக்கியமாயுள்ள சரமாகிய ஜீவராசிகளும் கற்பபேதமும் தோன்றி உய்யும் பொருட்டு அநேகவித வாயுபேதங்கள் அநாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமானவை அமுதக்காற்றும் விஷக்காற்றும் அவை விசேஷ வியாபகமாயிருந்து கொண்டிருக்கின்றன இவற்றில் அமுதக்காற்று பிரம்மாண்ட பகிரண்ட கடாகத்தில் விசேஷ வியாபகமாயும் இம்மகா அண்டத்திலும் பிண்ட ஜீவரிடத்திலும் ஏகதேச வியாபகமாயும் இருக்கின்றது விஷக்காற்று மேற்படி பிரம்மாண்டாதி கடாகத்தில் ஏகதேசம் நிமிஷ அல்லது முகூர்த்தம் அசாதாரணத்தில் ஜாமம் வரையில் மாயும் இம்மா அண்ட ஆதிஜீவராசிகளிடத்தில் விசேஷ வியாபகமாயும் இருந்துகொண்டிருக்கின்றது பிரம்மாண்டாதிகளில் அமுதக்காற்று விசேஷ வியாபகமாயுள்ளதால் அவ்வண்டங்களில் உள்ள சூரிய சந்திர உடுக்கல் முதலியவைகளும் சொற்ப காலத்தில் அழிவடைதலின்றி இருக்கின்றன விஷக்காற்று ஏகதேச வியாபகமாதலால் கர்ப்பகாலத்தில் வியாபியமாயும் வியாபகமாயும் இருத்தலால் அந்த காலங்களில் அவை நஷ்டப்படுகின்றன மேற்படி விஷக்காற்று கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் இரண்டு பாகமாய் பிரியும் இவைகளை ராகு கேதுக்கள் என வழங்குகின்றனர் இது ஒரு முகூர்த்தம் ஒரு ஜாமம் அதற்கு மேல் இவ்வண்ணமாய் இவ்வண்ட கணிதப்படி அவ்வண்டங்களில் கணித காலத்தில் வியாபகமாயிருப்பதுதான் சந்திராதித்த கிரகண தோஷ காலம் தோஷ காலம் இருள் வண்ணமாய் சில காலத்தில் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் இருப்பதால் இவ்வண்ட புருஷனுக்கு சந்திரனும் ஜீவஸ்தானமாகிய சூரியனும் பிரகாசம் ஒழுங்குகின்றபடியால் தோஷம் என மேலும் தோஷம் என்பது இருள் அறியாமை அஞ்ஞானம் விஷக்காற்று வியாபகமாயுள்ளது இவ்வண்டத்திலும் ஜீவர்களிடத்திலும் ஆதலால் ஜீவகோடி ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அமுதக்காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் வியாபகமாயிருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம் தேகாதி பிண்டத்தில் மேற்படி அமுத காற்று வியாபியமாயிருக்கும் ஒருகால் ஒரு க்ஷண நேரம் அந்த காற்று வியாபகமாயிருக்குங்கால் ஜீவர்களுக்கு இதுவரையில் தாங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும் மேற்படி காற்று வியாபகம் ஏகதேசமும் இல்லாவிடில் ஜீவர்கள் விஷக்காற்றினால் சதா வியாபகமடைதலில் இந்த சொற்ப ஜீவிப்பும் விருத்திக்கு வரமாட்டாது அமுதக்காற்று வியாபியமின்றி வியாபகமாயிருக்கும் காலத்தில் ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம் மனநெகிழ்ச்சி இந்திரிய அடக்கம் ஈசுர பக்தி முதலியவும் விளங்கும் அக்காலத்தை அமுதக்காற்றின் வியாபக காலம் என்று அறிய வேண்டும் இதன்றி இருள்மயமாய் முன்பின் தோன்றாது அறிவின்றி இருக்கும் விஷக்காற்று வியாபகமாயிருக்கும் காலம் என்று அறிய வேண்டும் அண்டத்தில் சந்திராதித்த கிரகணதோஷம் போல் இப்பிண்டத்தில் கிரகணதோஷம் யாது எனில் பிண்டபுருஷனுக்கு புறமாகிய கரணமென்னும் சந்திரனாகிய தோற்றும் அறிவு இரும்பில் துரிசு ஏறுவது போல் விஷயவாசனையில் அழுந்தி ஏகதேச பிரகாச விளக்கமுடையதுதான் சந்திரகிரகணம் இஃது அறியாமை சூரிய கிரகணம் என்பது அகப்புறமாகிய ஜீவன் என்னும் சூரியனாகிய தோற்றுவிக்கும் அறிவு செம்பிற்களிம்பு ஏறுவது போல் விஷயவாசனை மயமாய் யாதுன் தோன்றாது அறிவின்றி நிற்கும் காலம் சூரிய கிரகணம் இஃது மாயா சிருட்டிக்கு இயற்கையானாலும் இரும்பையும் தாமிரத்தையும் பரிசனாதிவேதிகளால் ரௌபியாதி ஏமங்கள் செய்வது போல் நன்முயற்சியாகிய ஜீவகாருண்யமயமாய் பரிச்சயஞ்செய்தால் மேற்படி துரிசு நீங்கும் மேலும் ஆசாரியர் அனுகிரகத்தாலும் நீங்கும் இது பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம்